நண்பர்களே நற்றேன் ஹரிப்பட்ட கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்று இருபத்தி ஆறை வழங்குவது சென்னை அரவிந்து கடைசியா என்றது யார் என்றதி ஹெர்மியன் கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையான குணம் தெரிஞ்சதுக்கு ரொம்ப கவலைப்பட்டு வாழ்டமோட்டோட அந்த லாக்கெட் அடிக்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணோ அந்த லாக்கெட் அடிக்கிற வேறையை தன்னால முடியலனு தன்னோட இந்த வீட்டு வேலைக்காரன் கிரீச்சர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டதாவும் அதை இந்த வேலைக்காரனால் அழிக்க முடியணும் அதை மண்டுங்க அதோட லாக்கெட்டோட உண்மையான உருவம் தெரியாமல் அது விலை முடிக்க முடியாத பொருள் அதை தூக்கிட்டு போயிட்டானோ கிரீச்சர் வேலைக்கார சொல்லிச்சு அந்த மண்டுங்க ஸ்பிளச்சரை தூக்கிட்டு வரதான் உன்னோட வேலை ஏன்னா இப்போதைக்கு இந்த வீடு சீரியஸ் எத்ததுக்கு அப்புறம் தனக்கு சொந்தமானது ஆனால் தன்னுடைய ஆணைக்கு கீழ்படிய கடமைப்பட்டது இந்த கிரீச்சர் தன்னோட முக்கியமான ஒரு பணியை ஏவி கிரீச்சர்ச்சிருக்கான் இது என்ன வாழ்ட மோட் போன அந்த கேவுல இருந்தே மாஸ்டர் கூட்ட ஒரு வார்த்தையில தப்பிச்சு வந்த இந்த ஆளு இந்த வேலைக்கார ஓயும் போய் ஒரு மெண்டுங்கஸ் புளச்சரை பிடிச்சுட்டு எவ்வளவு நேரம் போகுது அப்படின்னு யாரி அலட்சியம் நினைச்சான் அன்னைக்கு பகலெல்லாம் வந்தோன்னு எதிர்பார்த்துட்டு வரல சரி நைட்டாவது வரும்னு ஹெர்மியானி குத்துமதிப்பாக சமைச்ச ப்ரெட்டு சூப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க அவா அந்த கல்யாண வீட்டிலேருந்து தப்பிச்சு வரும்போதே கொஞ்சம் சாப்பாடும் கொண்டு வந்திருக்கா கொண்ட தங்கி சாப்பிட்ற அளவுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் வெயிட் பண்ணுறாங்க அடு அடுத்த மறுநாளும் வெயிட் பண்ணுறாங்க கிரீச்சர் வரவே இல்லை அதோட கொடுமை பயங்கரமான திகில் என்னன்னா அவங்க வீட்டு வாசல்லேருந்து அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக துணியால மூடி மூஞ்சே தெரியாம மூடி ஒரு மூணு உருவங்கள் அப்படியே நின்று இந்த வீட்டை வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டே இருக்கு ஆ இதை பிறந்து நீங்கள் வாழ்க மட்ட அடிமைகளோட யூனிஃபார்மாச்சே இவங்க தான் கால் வரைக்கும் குளோக்கால மூடிட்டு இருப்பாங்க அங்க இந்த வீட்டுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இந்த ஏரியாவில் இந்த வீட்டு இருக்குன்னு ஒரு சந்தேகத்துல அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க போல என்னடா செய்யது அப்படின்னு யாரு யோசிச்சுட்டே இருக்கான் மூணு பேருடைய பயத்துல பார்த்துருக்காங்க இப்பேயே கண்டுபிடிச்சிருவாங்களோ ஒரே குழப்பமா இருக்கு என்னுடைய பயத்திலே அப்பப்போ அந்த வீட்டுக்கு வெளியே வராம ஆரி அப்படியே உள்ளே இருக்கிறான் வெளியே வந்தா பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவுக்கு வெளியே கால் வைக்காம இருக்கிறாங்க என்னடி பண்றது வீட்டுக்குள்ள அப்படியே கைதி மாதிரி அடைஞ்சிட்டோம் வெளியே எங்கே போனாலும் பிடிக்கிறது கால் இருக்காங்க அப்படின்னு ஹரி அருண்மையை நான்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு திடீர்னு வெளிக்கதவு தட்டை சவண்ட் கேட்குது ஆரி வேறு வீட்டு வேலைக்காரை வந்திருக்கானோ இல்லையோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிச்சன்ல அந்த கிரீச்சர் இருந்த அந்த கவ கபோர்டு பகத்துல நின்று இருக்கான் வேலைக்காரா இருந்தா இப்படிதான் வருவான்னு கதவு சத்தம் கேட்டோன்னே தட்ட கண்டுபிடிச்சிட்டங்களா வந்தங்களா அப்படின்னு பயத்துல அப்படியே கிச்சன்ல இருந்து வாசலையே நடக்கிறான் கதவு தானா திறக்கப்படுது உள்ள ஒரு உருவம் நுழையுது அப்படின்னு வழக்கமா மூடி வச்சிருந்த டிஃபென்சிவ் மேஜிக் ஒரு உருவம் வீட்டு முன்னாடி வந்து முன்னாடி வந்து கேக்குது நான் ஒண்ணும் செவரஸ் நேபிச கொள்ளல அப்படின்னு வந்த உருவம் தைரியமா சொல்லுது உடனே சொன்ன உருவம் கேள்வி கேட்ட உருவம் காணாம போயிருச்சு யாரு யாரு யாரு அப்படின்னு அருமையான ராணா ஓட்டி வராங்க பின்னாடி உள்ள நுழைஞ்சொன்னே திறந்த கதவு சாத்தப்படுது ஏன்பா பயப்படுறீங்க நான் தான் ரீமஸ் லூப்பின் ஓ ரீமஸ் நல்ல சமயத்துல வந்தீங்க நீங்க ஹர்மியா நீ ராணா சொல்றாங்க ஹாரி எப்படி நிக்கிறான் மந்திரக்குள்ள தூக்கி அவருடைய நிறுத்துறான் நீங்க தான் ரீமா ஸ்ரூப்பின்றதுக்கு என்ன அடையாளம் ஹாரி என்ன உனக்கு தெரியலையா உனக்கு நான் தான்ப்பா நீ தேர்ட் இயர் படிக்கும்போது டீச்சரா இருந்தேன் உனக்கு தைரியமா உனக்கு தைரியத்தை சொல்லிக் கொடுத்தவண்ணா டிமண்டஸ் எதிர்த்து போராட பேட்டர்னஸ் உருவாக்க சொல்லிக் கொடுத்தவ நான் தான்ப்பா உம் நின்பட டாங்ஸை மணந்தவன் நான் தான் நான் ஒரு வியர்வூல்ஃப் அதெல்லாம் உனக்கு தெரியாதா உன்னே ஹாரி வந்திருக்கோல் அப்படியே கீழே இடக்குறான் இல்லை ரொம்ப ஆபத்தான உலகமாச்சே அதான் யார் வந்திருக்கான்னு கட்ட க அடையாளம் கண்ணுன்னு தான் ப்ரொஃபஸர் கேட்டேன் ரான் நீங்கள் செஞ்ச தப்பு ரூப்பின்னு ஒன்னே நீங்க உங்களோட டிஃபென்ஸ் எல்லாம் இறக்கிட்டீங்க தப்பு என்னைக்குமே சந்தேகத்தோடு இருக்கணும் ரொம்ப மோசமான உலகம் வாங்க வாங்க ப்ரொஃபசர் உட்காருங்க அப்படின்னு சோவாவை உட்கார வைக்கிறாங்க ப்ரொஃபசர் என்ன தான் நடக்குது என் சுற்றி இங்கே கூட ஆழ்ந்து மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் இங்கே கொஞ்சம் தான் நிற்கிறாங்க அந்த கல்யாண மண்டபத்தில் மினிஸ்ட்ரி கீழே விழுந்ததுலேருந்து ஆர்டரில் இருக்கிற எல்லோரையும் ரொம்ப ரொம்ப டெட்டீட்டர்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மூவையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த வீட்டுக்குள்ளே டைரெக்டாக அப்போ ஆப்ரேட் மாதிரி டைரெக்டாக அந்த வீட்டு வாசல்ல கரெக்டா ஆப்ரேட் ஆனால்தான் டெத்தி டெஸ்க்கு நான் உள்ள நினைஞ்சது தெரியல கொஞ்சம் ரோட்ல கால் வச்சிருந்தாலும் என்ன டப்புன்னு பிடிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க நான் எங்க போறேன்னு கரெக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த வீடு மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியாம பாதுகாப்பா இருக்கு ஓ அன்னைக்கு என்ன நடந்தது ப்ரொஃபஸர் யாராவது செத்து போயிட்டாங்களா ஏதாவது பிரச்சனையாச்சா எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னு நினைக்க நினைக்க திக்கத்துக்கு இருக்கு அதெல்லாம் பயப்படுங்கப்பா அன்னைக்கு கல்யாண மன்னர்ல டெத்தி டெஸ்ட் நல்ல சமயல கி கிங்ஸ்லி ஒரு செகண்ட்க்கு முன்னாடி தன்னோட பேட்டர்னை சேஞ்சு வார்னிங் கொடுத்துட்டாரு அதனால பல பேர் அங்கிருந்து டிசாப்ரேட் ஆகி தப்பிச்சிட்டாங்க அப்பாவிகள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க சண்டை போட்டு எல்லாரையும் காப்பாத்தி கொட்டு போயிட்டோம் ஆனா நம்ம பாவம் உன்னை பா பாதுகாப்பா உன்னோட சித்தப்பா சித்தியை கூட்டு போனேன் டெடில வீட்டை தான் அடிச்சு ஏரிச்சுட்டாங்க எல்லாரையும் அடிச்சடிச்சு விசாரிச்சாங்க எங்க ஹேரி எங்க ஹரின்னு நல்ல வேலை ஆர்டர்ல இருந்தவங்களை தவிர இந்த கல்யாண வீட்டில் யாருக்கும் அப்பாய் மக்கள் சாதா மந்திரவாதிகள் மந்திரவாதத்தை சேர்ந்த வேற யாருக்கும் நீ இருந்ததே தெரியாது நீ தான் மாற்று உருவத்திலிருந்தையே ஸோ ஆர்டரை தவிர யாருக்குமே தெரியாது ஆனால் யாரும் எந்த அடிக்கும் பயந்து உண்மையை சொல்லணும்னு நினைச்சாலும் நீ எங்க இருக்குன்னு அவங்க யாருக்குமே தெரியல ஓ ஆனோ அப்ப அமைச்சகம் அவ்வளோதானா ம் அமைச்சகம் அவ்வளோதான் ரூஃபஸ் கிருஞ்சியரை கடைசி வரைக்கும் டார்ச்சர் பண்ணாங்களாம் நீ எங்கே இருக்கன்ற உண்மையை சொல்லு சொல்லு நான் அடிச்சு ரொம்ப சித்திரவாதம் பண்ணி கொலை பண்ணாங்களாம் அவர் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லவே இல்லையா அப்படியே ஹெர்மியா நீ ஷாக்ல நிற்கிறாங்க ஹேரிக்கு என்னதான் தானும் ரூபஸ் கிஞ்சியரை பிடிக்காம இருந்தது இந்த செய்தி கேட்டனே அவனுக்கே ஒரு பக்கம் பரிதாபமாக இருந்தது அவர் கடைசி நாளில் வந்து உனக்கு எனக்கும் வேற வேறு நோக்கம் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே நோக்கம் தான் அதுக்காக தான் நான் உன்கிட்ட போராடிருக்கேன்னு அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டவடனே ஹாரிக்கு கொஞ்சம் லேசா கண்ணீரே வருது இல்ல நான் அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அவர் செஞ்சதெல்லாம் எனக்கு பிடிக்கல தான் ஆனா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு ஹாரி ரொம்ப ஃபீல் பண்றான் இனிமேல பத்தி கவலை பட்டு பேசணும்ல ஹாரி ஆனா என்ன எப்படி இப்படி பகிரங்கமா தேட முடியும் எனக்கு புரியலே ப்ரொஃபசர் நான் தான் நியாயப்படி நிற்கிறவன் எனக்கு உலகம் ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கு எப்படி அவங்க என்ன ஓப்பனாக தேட முடியும் இது ஓப்பனாக ஒத்துக்கிற மாதிரியா தானே மினிஸ்ட்ரியை வாழமோட் டேக் ஓவர் பண்ணிட்டான்னு அதுக்குதான் ஒரு சாக்கு வச்சிருக்காங்களே இப்ப மினிஸ்ட்ரியோட தலைவர் யார் தெரியுமா வாழமோட இல்லை இல்லை இல்லை மக்களுக்கு ரூபஸ் கிரிஞ்சியை செத்து போனது தெரியவே தெரியாது ரூபஸ் கிரிஞ்சியருக்கு உடம்பு சரியில்ல ஆனால் அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு அதனால பயஸ் பிக்னஸ் அவருக்கு அடுத்த நிலைமையில இருந்தவன் மினிஸ்ட்ரியா இருக்கிறான் மினிஸ்ட்ரியின் தலைவரா இருக்கான் ஏன் புரியலையே ப்ரொஃபசர் வாழ்ட மூட்டை எடுத்துக்கலாமே அங்கதான் வாழ்ந்த அரசியல் தந்திரம் வேலை செய்யுது தான் டைரக்டா மினிஸ்டரியோட தலைவரா ஆனா மக்களோட டேரக்டான எதிர்ப்பு வந்துடும் மக்களுக்கு தெல்ல உண்மை புரிஞ்சிடும் நம்மளோட நிலைமை மோசமாயிடுச்சு எப்படியாவது போராடணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரும் மக்களை என்றைக்குமே மக்களை ஆள்றதுக்கு உண்மையான ட்ரிக் மக்கள் என்னைக்குமே ஒரு பயத்துலையும் சந்தேகத்துலையும் வச்சுருக்கணும் மினிஸ்ட்ரியோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஒருவேளை வாழ்ந்த மோட்டோட கை மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஆனால் அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சதுன்னு வெளில காட்டினா நம்ம உயிர் காப்பத்துன்றமோன்னு பயந்து பயந்த மக்கள் தங்களுக்குள்ள கூட தான் சங்க சந்தேகத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க மினிஸ்ட்ரியும் ஒன்றை வேட்டையாடுறதுக்கு ஒரு தனி காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பார் இன்னைக்கு வந்திருக்க நியூஸ் பேப்பர் பார் அப்படின்னு டெய்லி ப்ராஃபிட் எடுத்து காட்டுறாரு ஹாரி பாட்டரை விசாரணைக்கு தேடிக்கொண்டிருக்கிறது அமைச்சகம் விசாரணையா ஏ என்ன ப்ரொஃபஸர் விசாரணை ப்ரொஃபசர் ஆல்பர் டம்புல்டர் இறந்த அன்று அந்த மாடியில் இருந்த ஒரே ஒரு மனிதன் அவர் இறந்தவுடன் ஓடி சென்ற ஒரே ஒரு மனிதன் ஹாரி பாட்டுதான் அதனால் எங்களுக்கு ஆல்பர்ட் ஸ்டம்புல்டரை கொலை செய்தது செவரஸ் நேப்ஸ்தான் என்று சொன்ன ஒரே ஆள் ஹேரி பாட்டதான் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது எந்த அளவுக்கு பொய் இருக்கிறது உண்மையிலேயே ஆல்பர்ட் ஸ்டம்புல்டரின் மரணத்திற்கு காரணம் யார் இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் அதற்காக ஹாரியை விசாரிப்பதற்காக வலை வீசி தேடவிருக்கிறது மாய அமைச்சகம் ஹேரை பாற்றை பிடித்து தருபவர்களுக்கு நிச்சயம் தகுந்த சன்மானம் வழங்கப்படும் பாத்தியா டம்பிளரோட சாவில ஓன் கையும் இருக்குதோன்னு ஒரு மக்கள் மேல ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டாங்க இனிமேல் வாழ்டமோட்ட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ற ஒரையாள் நீதான் நியாயத்தின் திரு உருவம் நம்முனை டம்பிளரை கொலை பண்ணதுலேயே உன் கை இருக்குமோன்ற சந்தேகத்தை உருவாக்குனது மூலமா ஒன்ன வேட்டையாடுறதுக்கு சரியான காரணத்தை உருவாக்கிட்டாங்க ஆடப்பாவிகளா ஏற்கனவே இவன் ஹார்ட்ல தேர்றது கஷ்டம் இப்ப என்ன சந்தேகத்தை வேற கிளப்பிட்டாங்க நான் இங்கடா வெளில போய் தேடுவேன் அப்படின்னு ஹரி அடி ஷாக்குல அடியே நிற்கிறான் என்ன ப்ரொஃபஸர் இப்படி அநியாயமாயிட்டு இருக்கு ஹரி சரி நீங்க இங்க வந்திருக்கீங்க டாங்ஸ் எப்படி இருக்காங்க அவளை பத்தி எதுக்கு கேக்குற ஹேரி குறைய கூட திரும்பவும் ஒரே ஷாக்கு ஏன் டாங்ஸை பற்றி கேட்டால் கோவப்படுறாரு என்னாச்சு ப்ரொஃபசர் அப்படியே அவனுக்கும் ஒரே சந்தேகம் அவருக்கும் டாங்ஸ்க்கு எதாவது சண்டையானு அதெல்லாம் விட ஹாரி ஹாரி நான் உன் கூட முடிவு பண்ணுறேன் ஹரி நான் உன் கூடயே முடிவு பண்ணிட்டேன் என் கூட வரீங்களா அப்படி இல்லையே உன் கூட வரேன்னா இனிமேல் நீங்கள் பல இடங்களுக்கு பல ஆபத்தான விஷயங்களுக்கெல்லாம் போவீங்களே டம்புள் டவுனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருலப்பா கொடுத்துருக்காரு ப்ரொஃபஸர் அது என்ன வேலைன்னு ஆர்டரில் எனக்கு சொல்லாமே இல்லை அது என்ன வேலைன்னு தான் அவர் அவர் ஆர்டரோட தலைவராக இருக்கும்போது அவரே மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு நான் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் எனக்கு ஆணையிட்டு இருக்காரு சரி நீ எதுவுமே சொல்ல வேண்டாம்ப்பா நான் கூட துணைக்கிருக்கிறேன்னே துணைக்கா ஆமாப்பா நீங்க எல்லாம் சின்ன பசங்க நீங்க இப்ப மிகப்பெரிய ஆபத்தான வேலையில் இறங்கறீங்க இறங்கிருக்கீங்க மட்டும் எனக்கு தெரியுது நீங்க போறத்துல உங்களுக்கு எவ்வளவு மோசமான மாய சக்திகள் உங்களுக்கு எதிராக வரும் ஏன் எப்ப உங்களை எதிர்த்து வருவான்னு தெரியாது ஒரு டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்த டீச்சரை எனக்கு பல மாய கலைகள் தெரியும் உங்களை பாதுகாத்து நான் கூட்டிட்டு போகிறேன்ப்பா ஹரி அப்படியே யோசிக்கிறான் ஏன் யோசிக்கிற இல்ல டாங்ஸ் எங்க இருக்காங்க அவங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களும் தீய சக்திகளுக்கு எதிரா போராடிட்டு இருக்கணுமே அவளை கல்யாணம் பண்றதுல நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா தப்பு பண்ணிட்டீங்களா ஆமா ஏன் திரும்ப திரும்ப கேட்கிற இல்ல அப்படி இல்லை ப்ரொஃபசர் அவங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்ப அவங்களாம் காணும் அவளுக்கு குழந்த உண்டாயிருக்குப்பா நாச நார குழந்தது என்ன ப்ரொஃபசர் ஏன் குழந்தை எப்படி திட்டுங்க எனக்கு தெரியாதுப்பா நான் வியர்வுல்ஃபு மனித ஓனாய் மாசத்துக்கு ஒருக்கதான் ஓனையா மாறுவேன் ஆனா இந்த டிசீஸ் என் குழந்தைக்கும் பரவக்கூடிய டிசீஸ் எனக்கு தெரியா தெரியாம போச்சுப்பா அப்படி அப்ப குழந்த ஓனையா ஓனையா மாறுதப்பாப்பா ஆமா டாங்ஸுக்கு தீரா பழிய நான் தேடி கொடுத்துருக்கேன்ப்பா அவள் அப்பா அம்மா வீட்டுல இப்ப மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கா வெளியுலகத்துக்கு தெரிந்த அவளை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க சொல்லிட்டு அவளை அங்க வச்சிருக்காங்க உண்மை தெரியாம பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க நீங்க பத்திரமா பார்த்துக்கணும் இல்ல நான் அவளை கல்யாணம் தப்பு நான் கொடுக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு அசிங்கம் அவமானம் நான் ஓன் கூட இருக்கணும் அதுதான் சரியான முடிவு உன்னோட அப்பாவும் இதைதான் ஏத்துப்பாரு நீ யோசிச்சுப்பாரு ஜேம்ஸ் ஒரு கேரக்டர் தான் தான் புள்ள ஆபத்துல இருக்கும்போது தனக்கு உதவுறானதான் உண்மையான நண்பன் அவரும் நம்புவார் அது கொஞ்சம் யோசியாரி ப்ரொஃபசர் எங்க அப்பா ஆயுதமே இல்லை வாழ்டு மோட்டை நிச்சயமா ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் தைரியமா அவர் முன்னாடி நின்று தான் குழந்தைக்காக உயிர விட்டவர் அவரு தான் தான் குழந்தை கேவலமா பிறந்திருக்கு பிறந்திருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஊர் முன்னாடி அசிங்க பயந்து கோழையா வேற இடத்துக்கு ஓடி வரவன்ன தான் நண்பன்னு ஒத்துப்பாரா ப்ரொஃபசர் ஏன் இப்படி ஒரு கோழையா இருக்கீங்க நீங்க எனக்கு ஒரு டிஃபன்ஸ் ஆக டார்க் கார்டு ஸ்டீச்சர் எனக்கு அவமானமா இருக்கு வெக்கமா இருக்கு கேவலமா இருக்கு முழுங்க இந்த வெளியே போங்க லூப்பின் எஞ்ச வேகத்துல அவர் மந்திரக்கோள் அவர் மந்திரக்கோளை தூக்கின வேகத்துல அவர் சக்தி ஏரியை தாக்கி பின்பக்கம் போய் செவரில் இடிச்சு கீழே விழுந்தான் எவரை பத்திரா கோலன்ன பைத்தியக்காரா உனக்கு உதவலான்னு வந்தா என்ன நீ கோலன்றியா என்னோட பத்து என்ன பத்தி உனக்கு தெரியும் லூப்பினோட முகத்துல உண்மையான அந்த ஓனாய்க்குரிய கோபம் தெரியுது பைத்தியக்கார பைத்தியக்கார உன் கிட்ட வந்து பேசினதே அசிங்கமா நினைக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல எப்படியே கிளம்பிட்டாரு நிலுங்க அப்படின்னு ரானு ஹர்மியனில ஓடுறாங்க ஆனா லூப்பின் அந்த ரூம் விட்டு டிசாபரேட் ஆகி போயிட்டாரு ஏ போயத்திக்குறோம் நல்ல வந்த உதவியை கொடுத்துட்டியலாம் ரான் அடிக்கிறோம் நமக்குள்ள இப்படி அடிச்சக்கூடாது என்ன ஹரி இப்படி செஞ்சிட்ட நல்ல உதவி வந்தது தேவல்ல தேவல்ல இப்படி உதவி எனக்கு தேவையில்ல தான் குழந்தையை விட்டுட்டு வந்து நமக்கு வர அந்த உதவி தேவையில இப்ப உண்மையிலே லூப்பின் டாங்ஸும் டாங்ஸுக்கும் தான் குழந்தைக்கும் தான் தேவை அவ நிராதாரம் நிராதாரமாக எந்த உதவியுமே இல்லாமல் கிட்டத்தட்ட அனாதையா தனியாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கா அவளை பார்த்துக்கிறதுக்கு தான் அந்த குழந்தையோட அப்பாவா டாங்ஸுக்கு தான் கணவனாகவும் லூப்பின் தேவை நான் சுயநலவாதியை இருக்க முடியாது அப்படின்னு யாரி சொல்கிறான் இது நிச்சயமா என்னோட அப்பாவும் ஏற்றுக்க மாட்டார் தனக்காக தன் குழந்தைக்காக உயிரே கொடுத்த அப்பா அடுத்தவன் தான் குழந்தையை விட்டுட்டு வந்து தான் மகனுக்கா உதவுறதுக்கா உதவுக்கு ஒருத்த வந்தான் அதை ஏற்றுக்கிற சுயநலவாதியா தன்னோடமாக ஹாரி இருப்பான்றத எங்க அப்பா என்னைக்குமே சீர்ணிக்க மாட்டாரு எனக்கு அது அப்படிப்பட்ட உதவி தேவையே இல்லை சரி அதுக்கே இப்படியே அவமானப்படுத்தியே இதை அவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கலாமே இல்லை இல்லை நான் அப்படி சொன்ன அவர் பயிர்கே மாட்டாரு இந்த மாதிரி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர் திட்டினாதான் போவார் ஆனால்தான் என் மனசை கல்லாக்கிட்டு ஆணை சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அப்படியே நினைக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு நீ கெட்டவனா தெரியலாம் உனக்குள்ள எனக்கு பிடித பிடிக்காத எத்தனையோ குவாலிட்டி இருக்கலாம் எக்ஸாம்பிள் உன்னோட மூளை நீ பூட்டாம வாழ்டமோட்ட எடுத்து வாழமோட்ட மூளைக்குள்ள உள்ள வரவிடாம அந்த ஆக்குளமன் நீ சரியாம கத்துக்காம இருக்க எனக்கு ஆயிரம் கோபம் ஆனா என்னதான் உன்னோட இந்த நோபல் இந்த புனிதமான குணத்தாலே நீ நிச்சயமா ஜெயிப்பான் நிச்சயமா நம்புற ஒரு நாள் நிச்சயமா ஜெயிக்க முடியும் பின்னாடி ஒரு சவுண்ட் வருது திரும்பவும் லூப்பிடும் இல்ல வேறதா சகி தீய சக்கி வந்துச்சா எல்லாரும் பயந்து திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அவங்க எதிர்பார்க்காத ஒரு உருவம் அங்க வந்து நிக்கது தொடரும்